तो तो नहीं आनार, आनार, और तन वि अंद आर्वज सर्वज्ञन सुन इन ग्रंथते रचने लौकिमाणग्रंथकर्ता वो कृष्णा व्याप्तेहित कामक यदिस्तरा शास्त्र यस्मा पुरुष विशेषा संभवी यहां पाणीनियाेयक्यधतर विज्ञान प्रतीकं நிகரார்த்தம் சாஸ்திரம் நிசாரமா ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் இருக்குப்போம் இந்த சாஸ்திரத்தை யாரோ ஒரு மனுஷர் எழுதியிருக்காரு அவர் அந்த சாஸ்திரத்துக்கு கிரந்தத்தின் கருத்தா சொல்லுவோம் சொன்னா உதாரணமா இருக்குன்னா வியாக்கரணம் பாணினி சூத்திரங்கள் இந்த சூத்திரத்தை பாணினி எழுதியிருக்காரு அவர் நிரூபணம் பண்ணிருக்கார் இந்த சாஸ்திரத்துல பாணினிக்கு பாணினிய வியாக்கரணத்துல எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோ இதை சில இடத்துல பாணினி சூத்திரன் பண்ண மறந்து ஆனா பாணினி கண்ட விஷயம் தெரியும் அவருக்கு தெரியாது அவரே அத சூத்திரத்துல அனுசரிச்சிருக்க அதெல்லாம் ஜாபகம் பாணினி காவ்யம் எழுதியிருக்கா பாணினி காவியம் எழுதியிருக்க ஜாம்பவதிஜயம் அப்படின்னு ஒரு காவியம் எழுதியிருக்க அந்த காவியத்துல அவர் பிரயோகம் பண்ணி காமிச்சிருக்க ஆனா அந்த பிரயோகத்துல சூத்திரத்துல உபபத்தி இருக்க அப்ப இதெல்லாம் என்ன தெரியறது அவரால் அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சுதோ அத்தனையும் அந்த கிரந்தத்துல கொட்ட முடியல கொஞ்சம் குறவு இருக்கும் இருக்கு அது வாஸ்தவா ஆனா பாண்டினி சூத்திரம் அவ்வளவு ஜாக்கிரதையா பண்ணி கூட இதை விட அதிகமா பாணினி தெரிஞ்சுட்டு இருக்கா அவர் ஒரு அனுபவம் கேக்குறாரு ஒரு சூத்திரத்தை இந்த மாதிரி போடுறாருன்னா அதுல ஏகப்பட்ட அபிப்பிராயம் இருக்கு சின்ன ஒரு ஏன் இந்த மாதிரி பண்ணப்படாது ஒரு குக்கு அப்படின்னு சொன்னா குட்டு குப்பு மாதிரி அது கொஞ்சத்தை மாத்தப்படாதுன்னு சொன்னா எல்லாருக்குமே ஏற்பட பிரயோஜனம் இருக்கு அங்க அடிக்கிறது எங்க அடிக்கிறது அதை மாத்தலாம்னா இங்க அடிக்கிறது ரொம்ப அவ்வளவு ஜாகிரதையா போட்டிருக்காரு இது அப்படி பண்ணி பல விஷயம் விட்டு போனதுனாலதான் காட்சி ஆயினர் பண்ண வேண்டியது இல்லையா ஒரு சமயம் அந்த பாண்டிக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்றது இல்ல அப்படி எவ்வளவுதான் சொல்றது சொல்லி முடியாது தன்னுடைய தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னா அந்த சப்ஜெக்டத்துக்கு அவ்வளவு போரல கட்சி போரல ஏதாவது விட்டுதான் போறது எத்தனை சொன்னாலும் பாக்கி இருந்து எதாவது வார்த்தைகள் பிரணம் பண்ணிருக்கா இது இது புரிஞ்சுக்கலாமே அப்படி இருந்தாலும் நம்ம வேறத்து சாப்பிட்டு கூட பாணினிக்கு அதிக விஷயம் தெரியும்னு சொல்லலாம் அவர் வியாகரணத்தை பத்தி தானே சூத்திரம் எழுதிருக்க அவர் வியாக்கரணத்தை பத்தி தான் தெரியுமா அதை தவிர மீவாம்சை அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியாதா அதை சூத்திரம் எழுதலையே ஆஹா எப்படியா இருந்தாருன்னு அவருடைய ஜானம் அவருடைய விட அதிகம் தான் அதிகம்தான் பாணிதேசேசார்த்தம் அப்படி சா தியத்தர விஜானம் பிரதி அப்போ இப்பேற்பட்ட இந்த வேதம் இருக்கு இந்த வேதத்தை ரச்சனம் பண்ணினவன் வேதத்தை விட அதிகப்படியான ஜானம் உள்ளவனாக இருக்கணும் இல்லையா அதி வக்தவியம் இது சொல்லவே வேண்டாம் சித்தம் அநேகாபேதின்ன ருக்வேதம்னு எடுத்துட்டோம்னா அது வேதம்னு ஏகவச்சனம் போட்டதுனால ஒரு வேதம்னு தெரியாது சாட்சைகள் ரிக்வேதம் எதிர் வேதம் சாம வேதம் ஆயிரம் சாட்சிய இருந்தான் ரொம்ப எல்லா வேதங்களும் ஏதோ சில சாட்சைகள் தான் இருக்கு மொத்த சாட்சியம் இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மாவாலும் படிக்கும்படியாக இல்லை அவ்வளவு பெரிய வேதமா இருக்கு அதான் அநேகாபேத பின்னத்தில பல சாட்சைகளாக பிரிஞ்சிருக்க கூடிய இந்த வேதத்தை சம்பூர்ண வேதங்களை தேவ சிரிய மனுஷ வர்ணாதி பிரபிபாக தேவதையா ஆகணும்னா எப்படி ஆகணும் தேவதற்கு உபாயம் என்ன சொல்லிவிடுது கதியில போகணும்னா எந்த காரணத்தினால பெரிய கதிக்கு போறேன் அந்த ஜென்மா எப்படி வருது அப்படி சொல்லிவிடுகிறது மனுஷன் எப்படி ஆகிறான் அப்படி ஆறுறதுக்கு காரணம் என்ன என்ன சொல்றது மனுஷனாக இருக்கிறவன் தன்னை வந்து மேல இதுக்கு மேல உதர்த்திக்கணும் உயர்த்திக்கணும்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கணும் வருடம் ஆச்சரம் இந்து தர்மங்கள் எல்லா வீட்டையும் சொல்றது இந்த பிரைபாகத்துக்கு கேதுவாக இருக்கக்கூடிய இந்த ரிவேதாசிய சாஸ்திரிய சர்வஜான ஆகாரசியான சொல்றான் தியான சமுத்திரம் ஆகர சொரங்கமாக சுரங்கமாக சொல்லலாம் ஆகரஹா சர்வஜானம் இன்னும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு அதுலயும் இன்னொரு விசேஷம் என்னன்னா இப்பேற்பட்ட ஞானத்தை அவர் பண்ணினவர் ரொம்ப இப்ப சந்தேகம் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தத்தை ஒரு கருத்தா பண்ணணுமே ஆனால் அவன் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கிரந்தத்தை எழுதியிருக்கணும் அப்படின்னு கேட்டா இது அதுவே இல்லை அப்பிரத்தனையே இல்லைங்க நீலாநியாயினிவாசவது அதுக்காக பெரியவேண்டியதுல நம்ம மூச்சு விடுறோமே மூச்சு விடுறதுக்கு நம்ம ஏதாவது ரொம்ப பிரயத்தனப்பட்ட மூச்சு விட வேண்டியிருக்கு அனாயம் அதுவான் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி மூச்சு காட்டு மாதிரி குருக நிசுவாசவது மகதோ பூதாத் மகா மகத்தன நம்ம செய்யணும் அபரிச்சின்னமான மகத்து பெருக்குங்கிறது பரமார்த்தம் பரமார்த்தம் அதுதான் பூதம் யசார்த்தம் அப்படின்னு சொல்றது பரமார்த்தம் அது ஒண்ணுதானே பரமாத்ம தத்துவம் அதனால அதுக்கு மகத்பூதம் அப்படின்னே தெரியும் அந்த மகத்பூதத்திலேருந்து உண்டாகி இருக்கிறது வேதம் சொன்னால் சகதோபூதம் ஏற்றியில இந்த வேதங்கள்னா அந்த பரமாத்மா கிட்டதான் உண்டாயிருக்குங்கிறது என்ன பிரமாணம் கேட்டா அதுவே பிரமாணம் அசிய மகதோபூதம் வேதா இத்தியாதி இந்த விஷயத்துக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது சத்திய மகத்தோபூதத்த நிரதிசயம் சர்வஜத் சர்வசக்தி மத்தம்னு ஒர்க்கும் சொல்லாமலே சர்வசித்தமாக இருக்கு அந்த பரமாத்மா சர்வஜராகவும் சர்வ நிரத்திகை சக்தி சம்பந்தமாகவும் இருந்து இருக்க வேற யாருக்கும் கிடையாது அதாவது நம்ம சிதான் சில பேர் சாஸ்திரக்கார நெய்யாய்கால எடுத்து வந்தோம்னா வந்து வேதத்தை ஈஸ்வர பிரணீசம் ஒத்துகிறான் அபௌருஷேயம்ங்கிறது வாழ்க்கை ஈஸ்வரன் வந்து வேதத்தை பிரணயணம் பண்ணியிருக்கார் ஆனா ஈஸ்வரன் அவர் ஆப்தர் யாரையும் ஏமாத்த மாட்டார் அதனால அவர் சொன்ன வாக்கு பிரமாணம் ஆப்த வாக்கம் பிரமாண சப்தான அவளுடைய ஆனா மீன வேதாந்தம் இந்த ரெண்டு மதத்திலையும் வேதத்தை அபௌருஷே ஒப்பத்திட்டாந்தத்தில் வேதம் அபௌருஷே அதாவது ஒரு புருஷன்னால நிர்மாணம் தள்ளப்பட்டது பாதராயணருக்கும் அது இஷ்டம்தான் இவருக்கும் நம்ம பிரம்மசூத்திரக்காரருக்கும் அவருடைய மதத்திலையும் வேதம் அபூர்வ ஆனா இங்க என்னவோ சாஸ்திரத்தை யோகிக்குங்கிறாரே பிரம்மங்கறது சாஸ்திரம் வேதத்துக்கு கர்த்தாவாக இருக்கு இந்த கிரந்தத்தை விட கிரந்த கர்த்தாவுக்கு தியானம் அதிகம் அதனால அவர் சர்வஜனாக இருக்காருன்னு சொல்றாரு இப்படி சொல்லிட்டு வேதம் அபூர்வம்னு வேற சொன்னால் இது எப்படி தெரியா வரும் பரஸ்பர விருத்தமானா இருக்கு கண்டவர் வருதுலையா அப்ப இதுக்கு பதில் சொல்லக்காரர் இப்படி சொன்னாலேயே அவர் அபௌருஷேயம்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நிரூபணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பௌருஷேயம் அபௌருஷேயம் என்ன இப்ப இவருடைய வாக்கியம் எடுக்க விசுவாசம் இருக்கு இந்த சூத்திர இந்த சூத்திரம் யாரு பண்ணு கேட்டா நாங்க சொல்லுவோம் ியா பண்ணீங்க அவர் தான் இந்த சூத்திரத்தை கர்த்தா இதே சாஸ்திர யோனித்வாங்கிற சூத்திரத்தை நானும் இப்ப உச்சாரணம் பண்ணிருக்கேன் பலவிட உச்சாரணம் பண்ண ஆனா என்ன வந்து இந்த சூத்திர கர்த்தானு சொல்றது இப்ப அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் பண்றது அவரும் சாஸ்திர யோனித்வாக்குன்னு உச்சாரணம் தான் பண்ணியிருக்காரு நானும் சாஸ்திர யோனித்வாக்குன்னு உச்சாரணம் தான் பண்றேன் ஆனா அவர் கர்த்தா நான் கருத்தா இருக்கிறேன் ஒரு சமயம் இப்படி இருக்குமோ அவர் அந்த சகாரா சகாரா அந்த சப்தங்கள் எல்லாம் புதுசா நூத்தனமா சிருஷ்டி பண்ணினாரோ இல்ல சாஸ்திரங்கிற அந்த சகாராதிகள் வர்ணங்கள் இருக்கே இந்த வர்ணங்கள்லாம் அவர் ஒன்னும் சிருஷ்டி பண்ணல பேரவிராசரை சிருஷ்டி பண்ணல சரி சாஸ்திர சப்தம் யோனி சப்தம் இதெல்லாம் அவர் சிருஷ்டி புதுசா பண்ணியிருக்கிறதோ இல்ல அவர் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே சாஸ்திர சப்தம் இருக்கு யோனி சப்தம் இருக்கு அதையும் அவர் ஒண்ணும் பண்ணல இதெல்லாம் சிருஷ்டி பண்ணல அப்ப என்ன பண்ணீங்க பதங்களையும் அவரை சிருஷ்டி பண்ணல வர்ணங்களையும் திருஷ்டி பண்ணல என்ன பண்ணினார் புதுசா என்ன பண்ணார் இந்த ஆணுபூர்வியில சேர்த்துயோனித்வா சாஸ்திர ஆணுபூர்வின்னா ஒரு வரிசை பதன்களை ஒரு வரிசையா அடித்து ஒரு வாக்கியமாக எடுத்து கொடுத்த இதுதான் பௌருஷேகர் அவர் பண்ணினது என்ன அவருடைய வாக்கியம் இதுன்னு ஏன் சொல்றோம் அவர் இந்த பதன்களை இப்படி ஒரு வருஷப்படுத்தினா வருஷப்படுத்தி நமக்கு ஒரு வாக்கியமாக கொடுத்தா இது ஆணு ஆணுபூர்வீனா வரிசைக்கதன்களுடைய ஆணு சரி அதே மாதிரியான வரிசையை நானும் தானே பண்றேன் சொன்னால் ஆணுபூர்வியை அவரும் பண்றாரு நானும் பண்றேன் என்ன வித்தியாசம் கேட்டா நான் இந்த ஆண்பூர்வி சொல்றதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன ஆணுபூர்விய தெரிஞ்சுட்டு அதையே நான் அனுகரணமாட்டேன் ஆனா அவர் இன்னொரு காட்டி பண்ணல எழுதிருக்கோசித்து தன்னுடைய புத்தியால யோசித்து அந்த ஆணுபூர்விய உண்டு பண்ணிருக்காரு ஒரு ஆணுபூர்விய அவர் சொந்தமாக யோசிச்சு பண்ணியிருக்கார் நான் அதே ஆணுபூர்விய அவர் சொன்னத பார்த்து அதுக்கப்புறம் அதே மாதிரியான அனுப்ப இதுக்கு என்ன உதாரணம் இப்ப வந்து அத்யாபகர் கிஷ்யன் வேக அத்தியாபகர் இருக்கா அவர் மாணவர்களும் அதே மாதிரி இசையக்கு ஒரு ஜேட்வான்னு சொல்றான் இப்ப இங்க என்ன எனக்கு கேட்டா மாணவர்கள் சொல்றானே இவன் வந்து சொந்தமா சொல்லல சொல்றதுன்னா நிகந்த ஆனா அத்யாபகர் எப்படி விசாரணை பண்றாருங்கிறத பார்த்து அதே மாதிரி தான் உச்சாரணம் பண்ணணும்னு நினைச்சு அதே மாதிரி அத்யாபகரும் வேதத்தை ஆணுபூர்விய பண்ணி இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கல எந்த வாசியாக சொல்லி கொடுத்த அந்த ஆணுபூர்விய அதே மாதிரி பண்ணி இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன ஆடுன்னு கேட்டா ஒரு சின்ன இது சொல்லுவா இந்த ஆணுபூர்வியக்கு இப்ப சஜாதீக உச்சாரண தத்துவம் சொல்ல இவன் வந்து அந்த ஆணுபூர்விய ரச்சனம் பண்ணும் போது இதே மாதிரியான வேறொரு ஆணுபூர்விய அபேட்சிட்டு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி அணுபூர்வியை பண்றான் ஆனா ஆணுபூர்வீ பண்ணினது என்னவோ பண்ணினதுதான் அந்த ஆண்பூர்வி வேற இந்த ஆணுப்பூர்வி வேற அவன் பண்ற அந்த படங்கள் வேற இது வேற ஏன் ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்ட இந்த இருக்காராதி வர்ணங்கள் இந்த வர்ணங்களே முதல்ல அணிச்சியம் இத நித்தியம்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம உச்சாரணம் பண்றச்ச காதல கேட்கறது அடுத்த க்ஷணத்துல இல்லை இது நையாய் காதிகள்னு சொல்லிட்டு இருக்கா லோகத்தையும் பிரதிபமா இருக்கு நான் சொல்றது காதல வருது அடுத்த கணம் போயிருக்கும் சரி இதை நாம வேண்டான விட்டுவிடலாம் வர்ணங்கள் அனிச்சியம் இல்லை வர்ணங்கள்லாம் நிச்சயமாகவே இருந்துருக்கு என்னுடைய உச்சாரணத்தினால அது வெளிப்படறது அபிஷக்தி ஆகிறது அவ்வளோதானே தவிர இருக்கிற வர்ணங்கள் தான் என்னுடைய உச்சாரண பிரயத்தனத்தினாலே வெளியில தெரிகிறதே தவிர புதுசாக வர்ணங்கள் உண்டாகல சரி இந்த சித்தாந்தத்தை எடுக்க அப்படி இருந்தால் வர்ணங்களே பதம்னு சொல்ல முடியாது ஏன் வர்ணங்களுடைய சமூகம்தான் பதம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படிங்கிற இடத்துல ரேகம் அகாரம் சகாரம் அகாரம் விசர்க்கம் இவ்வளவு இருக்கா இதே சரஹா நான் மாத்தி போட்டேன்னா அப்பவும் அதே வர்ணங்கள் இருக்கு வர்ண சமூகத்துல இல்லை வர்ணங்கள் அதே ரசா கொ வித்தியாசம் இல்லையா அப்ப ரெண்டு இடத்துல சமான அர்த்தம் இருக்கும் பார்த்தோம் அதனால சொன்னா வர்ணங்களுடைய சமூகம்னு மாத்திர சொன்னா போராது ஒரு கிரமத்தோடு இருக்கக்கூடிய வர்ண அந்த கிரமம் வேற அதனால இந்த பதம் வித்தியாசப்படுறது ஆக வர்ண சமூகம் சொல்லு அந்த கிரமத்தோடு கூடின வர்ணங்கள் இந்த வர்ணங்கள்ல கிரமங்கிறது எப்படி வரும் கிரமங்கிறது தேசத்தாலதான் கிரமம் இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்ததுன்னு சொல்றது தானே இது பின்னாடி அதுக்கு அடுத்தது இது முன்னாடி இது பின்னாடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரிசை சொன்னோம்னா இது வந்து கிரமம்னு சொல்றோம் இத கிரமம்னு சொல்லணும்னா இது ரெண்டு தினம்தான் சொல்லலாம் எப்படின்னு கேட்டா தேசத்துல இங்கேயும் ஒன்னு ரெண்டு ஒண்ணு இது வயசே வச்சிருந்துருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி தேசத்தை இதுக்கு இங்க தேசத்துக்கு அடுத்த தேசத்துல அது அடுத்த தேசத்துல அது அடுத்த தேசத்துல அதுன்னு இப்படி சொன்னோம்னா இது ஒரு தைசிக்கிரமும் காலிக்க கிரமம்னு சொன்னா முதல் கணத்துல ஒண்ணு வந்தது ரெண்டாவது கணத்துல இன்னும் ஒண்ணு பிறந்தது கணத்துல இன்னும் வந்தது அப்படி வந்தாக்கா இது காலிக்க கிரமம் இவரிக்கையான கிரமம் சொல்றது இப்ப விபு நித்தியம் வர்ணம்னு சொல்ற வாதத்துல பாருங்க வர்ண நித்தியத்துவவாதம் இருக்கு வர்ணங்கள் நித்தியம்சாரண பிரயர்னால அது ஒண்ணு புதுசா உண்டாகலே சாதனை விடுறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இந்த வர்ணங்கிறது விபுனா வியாபகம் வியாபகம்னு சொன்ன இதுக்கு அடுத்தபடி அடுத்த தேசத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது சர்வதேசத்திலயும் இருக்கே ஒரு இந்த தேசத்துல இருக்கு அடுத்த தேசத்துல இன்னொன்னு இருக்கு அடுத்த தேசத்துல இன்னொரு வருணம் இருக்கு அப்படி இருந்தா தானே தைகம் அது சொல்லலாம் எல்லா வருடமும் எல்லா இடத்தையும் வியாபகமா இருந்ததுன்னா சொல்றது சர்வகாலத்திலும் இருந்துட்டு இருக்கு அந்த சர்வ காலத்திலும் இருக்கக்கூடிய வர்ணங்களுக்கு இது பூர்வ காலத்துல இருந்த வருணம் இது அடுத்த காலத்துல வர்ணம் அதுக்கு அடுத்த காலத்துல எப்படி தரக்கரம சொல்றது அதனால தேச தேசதா காலகோவா வர்ண நித்தியத்துவாலே சொல்ல முடியாது ஆனா கிரமம் சொல்லி ஆகும் சொல்லலேன்னா வருட சமூகம் என்ன பண்ண வேண்டியிருக்கு தியானத்தை வச்சுண்டு தியானத்தையோ உச்சாரணத்தையோ வச்செண்டு வருடத்துல கிரமத்தை சொல்ல வேண்டியது தியானம்னா இப்ப நான் ரசி சொன்னேன்னா நான் முதல்ல ரேசத்தை உச்சாரணம் பண்ணி ரேபத்துல கிரமம் இல்ல என்னுடைய உச்சாரணத்துல கிரமம் இருக்கு நான் உச்சாரணம் பண்ணும் போது முதல்ல ரேபத்தை உச்சாரணம் பண்ணினேன் அப்புறம் அகாரத்தை உச்சாரணம் பண்ணேன் அதுக்கப்புறம் சகாரத்தை உச்சாரணம் பண்ணேன் அதுக்கப்புறம் அகாரத்தை உச்சாரணம் பண்ணேன் இந்த உச்சாரணங்கள்ல கிரமம் இருக்கு உச்சாரணம் அனைத்தும் இல்லையா அந்த பிரயத்தனத்துல கிரமம் இருக்கு இதுல சாதிகக் கிரமம் முதல் கஷ்டத்துல நான் உச்சாரணம் பண்ணிருந்தேன் ரேபோச்சாரணம் நாலு நாலு வருடங்களை தனித்தனியா நாலு உச்சாரணம் பண்ணிட்டேன் ஆரோபணம் பண்றேன் இத வச்சு ரேசங்கிறது இது முதல்ல உச்சாரிதம் முதல் வர்ணம் இந்த பதத்துல அப்புறம் அகாரங்கிறது ரெண்டாவது வர்ணம் மூணாவது நாலாவது அப்படிங்கற கிரமத்த நான் நிச்சயமான வர்ணங்கள்ல எப்படி சொன்னா இந்த உச்சாரணத்துல இருக்கக்கூடிய கிரமத்தை அப்படியே அது ஆரோபணம் பண்ற உச்சாரணத்துல இருக்கக்கூடிய கிரமத்தை ஆரோபணம் பண்றதாக வச்சுக்கலாம் இல்ல புரோதாவுக்கு அது காதல உயரக் கிரமம் இருக்கு தெரியற தியானக் இருக்கு முதல்ல ரேபன் தெரிகிறது அப்புறம் அச்சாரம் தெரிகிறது அப்புறம் சகாரம் அப்புறம் அகாரம் இந்த கிரமத்துல தியானம் வருது இல்லையா அந்த தியானத்துடைய கிரமத்தையாவது அந்த வர்ணங்கள்ல ஆரோபணம் பண்ணி வர்ணத்துக்கு கிரம சொல்றோம் சொல்லலாம் உச்சாரணக் கிரமம் இல்ல அவனுக்கு காதல சோதாவிற்கு சாதனை தியானம் வருது அந்த வர்ண ஜியானம் அந்த தியானக் கிரமத்துல இது ரெண்ட வச்சு வர்ணங்கள்ல கிரமத்தை சொல்லி இப்பேற்பட்ட கிரமத்தோட கூடிய வர்ணம்தான் பதம் அந்த கிரமம் கின்னமாக இருக்கிறதுனால கரகா ரசஹாங்கிற பதம் கிண்ணமாகிறது அர்த்தம் வேறாகிறது